நாட்டின் நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலைமையிலும் புகை மூட்டத்தால் ஏற்படும் மூச்சிறைப்பை சரி செய்யக்கூடிய ஏலிய மருந்து ஆடாத்தோட இலையை எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்து ரெண்டு மூணு திப்பிலி சேர்த்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி அதனுடன் தேன் கலந்து பருகி வந்தால் மூச்சிறைப்பு குணமாகிவிடும் அது மட்டுமல்ல சளி இருமல் இருந்தாலும் அதுவும் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்